அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் முக்கியமான நபித்தோடர்களை மகிழ்வு நேரத்தில் அதாவது சுண்ணத் தொல்வதற்காக பள்ளியின் தூண்களை நோக்கி விரைந்து செல்பவர்களாக நான் கண்டுள்ளேன் ஆறு இரண்டு